இந்த முக்கியமான சுத்தரிப்புல் தெரிஞ்ச ஆள் தான் பழக்கமான ஆள் ஆனால் சபைக்குள்ள நமக்குள்ள சிந்திக்க வேண்டிய ஒரு நபர் இவனுக்கு ஆவிக்குரிய தொடர்பு ஜாஸ்தி இவன் பேரில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயமே என்ன செய்தேங்கொண்டிருக்கிறார் இவன் இருந்தால் அது பிரிஞ்சல் யாரே முஸ்லீம் இஸ்மாயில் இஸ்மவேல் தான் யாரு இஸ்மாயில் இங்கிருந்தா இஸ்லாம் வித்தியாசமாக தோன்றி ஒரு மார்க்கமே உண்டாகி இன்னைக்கு முழு உலகத்தையும் கலக்கிக்கிட்டு இருக்கு அதனால இது நமக்குள்ள இருக்குதா இஸ்மவேல் என்று சொன்னால் கத்தர் கேட்பார் அர்த்தம் கத்தர் கேட்பார் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க பேசுறதையும் கத்தர் கேட்பார் உன்ட கணக்கும் கேட்பார் கத்தர் கேட்பார்னா எப்படி என்ன கேட்பார் நீ பேசுறதெல்லாம் கேட்பாரு அதே நேரத்தில் உனக்கு கொடுத்ததெல்லாம் என்ன செய்வார் கணக்கம் கேட்பாரு கத்தர் கேட்கிற தேவன் எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவர் நினைச்சிவாரு கணக்கும் கேட்பார் இஸ்மேலுடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான தன்மை கலந்து கலந்து காணப்பட்டது ஒன்று ஆப்ரஹாம் மற்றொன்று ஆஹார் ஒரு பகுதியில் கானான் மற்றொரு பகுதியில் எகிப்து ஒரு பகுதியில் விசுவாசம் மற்றொரு பகுதியில் அடிமைத்தனம் ஒரு பகுதியில ஆவி மற்றொரு பகுதியில் மாம்சம் இப்படிதான் அவன் பின்னி பிணைஞ்சுதான் இருந்தான் அவன் அப்படித்தான் அமைஞ்சது தகப்பனை கேட்டா அழகா சொல்லுவான் என்னுடைய தகப்பன் யாரு ஆபிராம் இப்ராஹிம் முஸ்லிம் வச்சிருக்காங்களா இப்ராஹிம் தான் இப்ராஹிம் அப்பாவை கேட்ட அம்மாவை கேட்டா என்ன சொல்லுவான் ஆகார் எப்படி இருக்கும் ஒன்று வாக்குத்த வல்லமை மற்றொன்று பரதேச வல்லமை பரதேசியின் வல்லமை எப்படி இருக்கும் பாத்தீங்களா நீங்க வந்து எப்பவுமே ஒன்னு அனலாயிரு இல்லாட்டாயிரு குளிராயிரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்ன செய்யாத வெதுவது அப்படி இருந்தால் வெளிப்படுத்தல ஆவியான பேசுறேன் உலகத்தில் தலைய காட்டாத இங்க வரும்போது விசுவாசி வெளியே போனா அவிசுவாசி அப்படி நடக்காத ஒரே மாதிரி ஜீவித்து காட்டு சொல்லுமுடைய பையன் நான் தான் சொல்லுவான் பையனா யாருதான் யூதர்கள் யார்தான் அரபியர்கள் தான் நம்முடைய ஜீவியத்தில் சீனியாரிட்டி ஒன்னும் உதவாதுங்க அந்த வீட்டில் வீட்டில் சீனியாரிட்ட பிறந்தது யாரு நீ சீனியாரிட்ட பேசாத சுவாபத்தில் சீனியாரிட்டியாவா கேரக்டர் ஃபார்ம் ஆகட்டும் உனக்குள்ள ஆபரகும் ஆகாரும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டவனும் ஆகார்னா பரதேசின்னு அர்த்தம் ஆகார்னா பரதேசி ஆபரகாம் தகப்பன் தகப்பன் பரதேசி இணைந்த ஒரு அனுபவம் இருக்க கூடாது நில்சென்ட் தெய்வத்துக்காக நினைவுகளால் கத்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று பெண்டிகாஸ்ட்ல நிக்க முடியுமா ஏன் போட்டு விட முடியாம உலகத்தை சொல்லுவான் கூலுக்கும் ஆசை அந்த கேஸ் பல்லவமும் அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்க கூடாது பலியா உன்னை சமர்ப்பிச்சாதான் கத்தர் உன்னை அங்கீகரிப்பார் ஆவியும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட முடியாது ஆவிக்குரதமாய் மாம்சமும் மாம்சத்துக்குரதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கு பவுல் பேசுகிறார் அதனால உன்னுடைய ஜீவியத்தில் இவன் ஆபரகம் காணானுக்கு போனாள் எிப்துக்கு போன ஆளு எப்படி இருக்கும் ஆபிரகா விசுவாசத்தின் தகப்பன் ஆகார் அடிமையின் தாய் எப்படி இருக்கும் நம்ம எப்படித்தான் நினைச்சு பாக்கிறோம் ட்ரை பண்ணி பாக்கிறோம் நீ வந்து இங்க வரும்போது நகையை கலத்திட்டு வர்றது வீட்டுக்கு போன உடனே நகையை போட்டுக்கிறது நீ பண்ணாதான்னு தான் சொல்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை காலை ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் சிபிஎம்மா வருவா ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் இந்த பூ விற்பாங்க பொண்ணு வாங்கி மாட்டிக்கிறது திருப்பி அது சாயங்காலம் வர்றதுக்குள்ள வாடி போயிரும் களத்தி போட்டு வீட்டுக்கு அமைதியாக வந்துடுறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் சின்ன பிரதராக இருக்கும்போது என் சபையில் அந்த பொண்ணு இருந்தா இப்ப சமீபத்தில் நான் பாஸ்ட் ஆகி மதுரைக்கு வந்த பிறகு அவளை பத்தி நான் பல இடங்களில் சொல்லிருக்கேன் இப்படி இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் அவ்வளவு நான் ஒரு இடத்துல ஏன் சபையிலேயே ஒரு நாள் பிரசங்க முடிச்சிட்டு புது பொண்ணு வந்து நீ யாருமா இது யார் குழந்தை இது எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா என்னே தெரியலையா நான் தான் அவ நகையெல்லாம் போட்டு ஒரு ரசிக்கப்படாதவங்க கல்யாணம் கட்டி கொடுத்து நீ வந்து டிரைவர் திரும்பிட்டீங்கன்னா கத்துட்டு விட்டுருவாரு சரி நீ அட்ரஸ் கொடுக்கு வர விசிட்டீங்கன்னா உள்ளே விடமாட்டான் எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு ரசிக்கப்படாத ஒருத்தனை கட்டிட்டு படாதே உலக வேஷம் போட்டீன்னா பிசாசு உன்னைய கொண்டு போய் எங்கயாவது கண்ணில போய் நிச்சவான் வாழ்க்கை எல்லாம் நீ அடிமைத்தனத்துல கிடக்கும் நீ அப்படி போயிடக்கூடாது நீ கத்தரை மாத்திர என்ன செய்ய பின்பட்சி இன்றையிலிருந்து நீ காண நில் விசுவாசத்தில் நில் இன்றையில இருந்து நீ ஆபரமுடைய பிள்ளையாயிரு இன்றையிலிருந்து நீ ஒரு ஆவிக்குரியவனாய் இரு மிக்ஸ் ஆகாத ஜீத்தில் பெரிய நஷ்டம் ஆதி ஆகம பதினாறாம் அதிகாரத்தில் இவனுடைய வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கிறது இவனை பத்தி தீர்க்கு தரிசனம் வந்துருச்சு ஆதி ஆகம் பதினாறு பனிரெண்டு எதிராக குடியிருப்பான் என்றார் இவனை பத்தி முஸ்லிம்ஸ் பத்தி உள்ள முதல் தீர்க்க தரிசனம் இதான் முடிவின் தீர்க்க தரிசனம் முஸ்லீம் எப்படி இருப்பாங்க இஸ்மேல் பிறக்கிறதுக்கு முன்னால வயிற்றுல இருக்கும் போதே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் எல்லாருடைய கையும் அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இன்னைக்கு வரைக்கும் அதே ப்ராப்ளம் தான் இது திருக்குதே தேவனுடைய வார்த்தை திட்டமே அதுதான் அவ்வளவுதான் இருப்பல சபைக்குள்ள நீ துஷ்டனா இருந்த என்ன பிரயோஜனம் நீ சபைக்குள்ளைக்குள்ள போக்குவரத்து நடத்திட்டு இருக்கியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் பரிசுத்திற்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் அப்ப சபைக்குள்ள நீ துன்மார்க்கணவா இருக்க துஷ்டனவா இருக்க நீ விசுவாசி பிள்ளை அல்லவா அபிரஹாம கேட்டா சொல்லுவான் இஸ்மேல கேட்டா சொல்லுவான் அபிரஹாமின் குமாரன் அபிரஹாம் யாரு விசுவாசம் விசுவாசத்தின் தகப்பன் விசுவாசத்தினுடைய பிள்ளை விசுவாசியினுடைய பிள்ளை நீ துஷ்டனா இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நீ விசுவாசி பிள்ளை அல்லவா நீ துஷ்டனா இருக்க கூடாது நீ இந்த சபைக்குள்ள வந்துட்டு பிறகு நீ துஷ்டனா இருக்கக்கூடாது உன்னைய கேரக்டர் மாறணும் சபைக்குல குலப்பாவதிகள் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் நீடிக்கிறதுக்கு காரணம் அநேகர் அவங்களுக்காக என்ன செய்ய ஜபிக்கிறாங்க அதுதான் உனக்காக யாரோ ஒரு பரிசுத்தவான்னு எங்கயோ உட்கார்ந்து யாரோ ஒரு ஆளு என்ன ஜெபிக்குது அதனால உன் வண்டி ரன் செய்யுது ரன் ஆகுது அங்க நடந்த சம்பவம் அதுதான் உன்னுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கா உன்னுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கா பாரு இல்ல மற்றவங்க எல்லாரும் என்னைய பார்த்தாலே ஒருத்தருக்கும் ஆகல உடனே ஒவ்வொன்னு உட்கார்ந்து அழுகிறது ஏன் உன்னை ஆகல நீ பண்ற சேர்ட் அப்படி பண்ற நீ பேசுறது நடக்கிறது எல்லாரையும் பிடிச்சி கடிக்கிறது எல்லார்டையும் அம்பு பண்றது ஒருத்தனையும் நேசிக்கிறது இல்ல அப்ப திரும்பி ஒருத்தனும் உன்னை அவன் எப்படி நேசிப்பான் ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா பார்த்தா எனக்கு என்னை பார்த்தாலே யாருக்கும் ஆகல என்னைய பார்த்தாலே ஆகல ஆகல கரெக்ட் உண்மை சரிப்படுத்த வேண்டிய நேரம் இது ஆனா ஆப்ரஹாம் என்ன செய்யறான் தெரியுமா இவனுக்காக ஜெபிச்சிட்டே இருப்பான் அப்பப்ப ஜபிப்பான் அவனுக்கு இவன் முதல் பையன் ஒரு பாசம் உண்டு நீ யாரு காலத்திலயும் ரசிக்கப்பட்டிருப்ப அந்த ஊழியர்காலத்தில் எதிர்க்கிறது நடந்துச்சுனாலே லைஃபு அடி வாங்குதுன்னு அர்த்தம் தோத்து போறேன்னு அர்த்தம் உங்களை நடத்துகிறவர்கள் நினைக்கூடாது யோபுனுடைய விஷயத்துல அவன் கேக்குறான் என்ன எல்லாம் இப்ப எந்த பரிசுத்த பாருங்க பத்தி அவனுடைய நண்பர்கள் அஞ்சாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம் பரிசுத்த வாங்கல யாரை நோக்கி பார்ப்பாய் எல்லா பரிசுத்த வாங்க ஜெண்ட எல்லா ஆப்போசிட் எல்லாம் யாரும் உனக்கு அப்படி வச்சிருந்த திரும்பி நாளைக்கு நீ ஒரு நல்லது கட்டதுக்கு யார் முகத்தை போய் பார்ப்ப கவனமா இருக்கும் உனக்காக ஜபிக்கிறது நானும் நிற்கிறேன் தெரியுமா உண்மையா சொல்ல நமக்காக மத்தவங்க யாரோ ஜபிக்கிறாங்க அந்த ஜபத்தினுடைய கிருவை தான் நம்ம என்ன செய்த்து பாதுகாத்து வரு நான் உண்மைதானா தெரியும் அந்த கிறிஸ்து அன்பு அவ்வளவு வித்தியாசமானது இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபரகம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் ஏதோ ஒரு ஆபரக ஜெபிச்சு அதனாலதான் உன் குடும்பம் நிலைத்திருக்கு ஆதியாக பதினேழு இருபதை பார்க்கும் பொழுது கத்த சொல்றாரு சுமைவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் அவனை நான் நினை செய்வேன் ஆசீர்வதிப்பேன் பாருங்க யாரோ ஒரு ஆள் பண்ற ஜபம் உன்னுடைய துஷ்டத்தனம் உனக்குள்ள இருந்தாலும் தோல்விகள் இருந்தாலும் பின்மாற்றங்கள் இருந்தாலும் உன்னை கத்தர ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அந்த பிரேயர்ல என்ன செய்ய சப்போர்ட் கிருபை உனக்கு கிடைச்சிரு பரிசுத்தனுடைய ஜபம் உன்னை பாதுகாக்கிறது ம பதினேழு இருபத்தி அஞ்சுல இந்த இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுங்க சரிப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான் நீ எப்படி இஸ்மவேலாவே இருக்கு கத்தருடைய சமூகத்தில் ஒரு தன்மையை மாற்றுகிறது என்ன செய்ய ஒரு தீர்மானம் விருத்த சேதனம் பண்ணு ஒரு சுத்தி இருப்பை உண்டு பண்ணு ஒரு பிரதிஷ்ட பண்ணு அன்றைய சமூகத்துல வாழ்க்கையில உபவாச வாழ்க்கையில விசுவாசத்துல நீ தேவ சமூகத்தில் ஆதி ஆகம இருபத்தி ஒன்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பேன் நல்லா ஆவியில் நிறைஞ்சு இஸ்மேலை சுரத்து விட்டு தான் நீங்க போனோம் ஆதி ஆமம் இருபத்தி ஒன்னு பார்க்கும் பொழுது இந்த இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறவனாய் மாறிப்போ நான் பரியாசக்கார நீங்க மாறாதீங்க நீ பரியாசம் பண்றதுனால உன்னுடைய கட்டுகள் பலத்து போகும்னு ஒரு வசனர் பரியாசம் பண்ணும்போது உனக்கு அந்த ஆவி வரும்போது பரியாசம் பண்ணுகிறதால் உன்னுடைய கட்டுகள் பலத்து போகும் அதாவது இருக்கிற பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற பரியாசத்தின் ஆவி பரியாசத்துக்கு மாத்திரம் இடம் கொடுத்துடாதீங்க உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள் பரியாசம் பண்ணும்போது உன்னுடைய வாழ்க்கையில கட்டுகள் பலத்து போகும் பரியாசம் பண்ணும் பொழுது உனக்கு பெயர் பரியாசம் பண்ணுகிறவனுக்கு என்ன பெயர் தெரியுமா நீதிமொழிகள் பரியாசம் பண்ணுகிறவனுக்கு வித்தியாசமான பெயர் அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு என்ன பேரு பரியாசக்காரன் என்று பெயர் எப்பெல்லாம் உனக்கு அகங்காரம் மற்றவனுக்கு நீ இடும் தொந்தரவு பண்றையோ சொல்றாங்க வந்துட்டாரா அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க இப்ப ஒன்னும் வரமாட்டாரு இது பரியாசக்காரனுடைய அறிக்கையாக இருக்கிறது நீ சபைக்குள்ள வந்துட்டு பின்பு வருகையை குறித்து நீ அலட்சியமாக செய்யக்கூடாது இருக்க கூடாது அடுத்து பரியாசக்காரன் இச்சையின்படி நடக்கிறவன் பதினெட்டாம் வசனத்தில் கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் இது கடைசி காலத்தில் தோன்றுகிற பரியாசக்காரருடைய கூட்டம் இவங்களுடைய தன்மை என்ன தங்கள் இச்சைகளின் தன் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவர்கள் இச்சையின்படி நடக்கிறவனுக்கு பரியாசக்காரர் என்று பெயர் அப்ப யஸ்மவேல் இச்சையின்படி நடக்கிறவன் கட்டுகள் வளர்த்து போகிறவன் அகங்காரமும் இடும்பும் உள்ளவன் இப்படிப்பட்ட ஜீவியம் நமக்கு இருக்கக்கூடாது இரண்டாம் பேத மூணாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்களை பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே என்று கேட்பார்கள் வருகையை அலட்சியம் பண்ணுகிறாரனுடைய வாழ்க்கை அவன் ஒரு பரியாசக்காரன் நமக்குள்ள துன்மார்க்கமான இச்சையின்படி சுய இச்சைகளின்படி நடக்கிறது அகங்காரமும் இடும்புமாய் நடக்கிறது கட்டுகள் வளர்த்து போகிற வாழ்க்கை இவைகள் எல்லாம் பரியாசத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகள் மும் இருபத்தி பத்தை பார்க்கும் பொழுது பெண் சொல்லு சாரா சொல்லுகிறார் இவனை புறம்பே தள்ளும் இனிமேல் யாரும் இருக்க முடியாது ஜீவியத்தில் நீ இஸ்மவேலா இருந்தால் நீ சபையில இருக்கலாமே தவிர உனக்கு பரலவு ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடைக்காது அவர் சொல்றா இவன் என் மகனா என் குமார்னாகி ஈசா கோடே சுதந்திரவாளியாய் என்ன நடந்துச்சு தெரியுமா இவன் நிமித்தம் துக்கப்பட்டான் இருபத்தி ஒன்னு சொல்லும் பொழுது நீ ஒரு விசுவாசி சரியில்லை இந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நீ துக்கம் உள்ளவனாயும் மாறுகிறாய் எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் உன்னை குறித்து உன்னுடைய ஊழியர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் மற்றவர்கள் எல்லாரும் நிசைனோ சந்தோஷப்படணும் அந்த பிள்ளை அந்த பையனை பெற்றதுக்காக அந்த தாய் அந்த பெண் பிள்ளை பெற்றதுக்காக என்ன செய்யணும் சபையில உள்ள ஊழியக்காரங்க சந்தோஷப்படணும் நல்ல ஒரு விசுவாசி நல்ல ஒரு தேவண்டிய பிள்ளை அருமையான ஜப இப்படி உன்னை குறித்து ஊழியக்காரங்க சந்தோஷப்படணும் ஐயோ பெற்றோ பெ நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது ஒன்று பதினாறு பார்க்கும் பொழுது பிள்ளை சாகர கண்டிஷனுக்கு போய்விட்டான் பிள்ளை சாகரதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள் தோல்வி வர வர நீ மரணத்தை நோக்கி போகிறாய் நீ ஆவிக்குரிய மரணத்தை விரும்புகிறதாக கண்டிஷனுக்கு வந்ததுக்காக துக்கப்பட்டு அவனை போட்டுட்டு போயிட்டா போய் தூரத்துல இருந்து ஒன்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டான் பரியாசம் பண்ண ஆள் தான் இடும்பு பண்ண இப்ப எங்க என்ன கண்டிஷனுக்கு போயாச்சு சாகர கண்டிஷனுக்கு போய் ஆனாலும் கத்தர் அவனுடைய சத்தத்தை என்ன செய்தார் கேட்டார் தேவனுடைய இறக்கம் வந்து அளவில் அவருடைய கருணைக்கு இணையே கிடையாது ஆயிரம் தலைமுறை என்ன செய்வாரா இறக்கம் செய்கிறவர் பாருங்க அவன் சாகுற கண்டிஷன் போயிட்டான் கத்தர் அவன் சத்தத்தை என்ன செய்தார் கேட்டார் ஆதி ஆகும் இருபத்தி ஒன்னு இருபதின் படி கத்தர் அவனுக்கு இறக்கம் பாராட்டி அவனோடு கூட இருந்தார் தோல்விகள் வந்தாலும் கத்தர் கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனாயிருக்கிறார் என்ன நடந்தது ஆதி ஆகும் இருபத்தி ஒன்னு அவன் வனாந்திரத்தில் கூடியிருந்தான் வில்வித்தையிலே வல்லவன் ஆனான் இதுதான் மறுபடியும் அவனுடைய ஜீவி பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு இந்த சபைக்குள்ள வந்து நீ வில் இருக்கிறாய் மற்றவங்களை தாக்குகிறது அம்புத்தனுடைய பிளந்துட்டு போகும் அவன் வார்த்தையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பரியாசக்காரன் இல்லையா அவன் வில்வித்தையில் பல்லவனான் இது யாருடைய ஆவி தெரியுமா இந்த ஆவிதான் யாருக்குள்ள வந்துச்சு வந்துச்சு அவன் எப்படி இருந்தா வேட்டை காரணம் இந்த ஆவி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா அரியாமத்துல ஸ்டார்டிங் நிம்ரூவத்தில் இருந்து வந்த ஆவி ஜென்ம சுவாபம் இவனுக்குள்ள வேறு நீங்க எப்படி இருக்கீங்க வில்வித்தீங்களா அப்படியே எங்க பேசினா தட்டலாம் ஒரு அப்படி வார்த்த சொளை கா எ ஒரு பெம் பண்ணித்தான் எ சரியான நேரத்துல அவ தன்னுடைய காய நகர்த்தி அப்படியே இவனை பண்ணிட்டா எகிப்து செட்டில் பண்ணிட்டா அதே நேரத்தில் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அனுப்ப கூட்டிட்டு போலாம பிள்ளை அங்க என்ன செய்ய கூடாது கொண்டே போக கூடாது ஆனா ஆகார் உள்ள கிடந்ததுனால ஆகார் அவனை போய் செட்டில் பண்ணிட்டா எகிப்து பாத்தீங்களா நீ விட்டு வந்த தேசத்துக்கே திரும்பி போய்விட்டாயே பழைய ஜென்மஸ்வாபத்துக்கே போய் சேர்ந்துட்டே பழைய குடும்பத்திலேயே போய் சேர்ந்துட்டே பழையே திரும்ப வந்து எகிப்தின் ஆவி உனக்குள்ள தாக்குதலுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாயே எப்படி இருக்கும் இதுதான் இஸ்மவேல் என்னதான் அவனுக்காக மற்றவங்க ஜபித்தாலும் என்னதான் கத்தர் கூட இருந்தாலும் எவ்வளவுதான் கத்தர் அவனுக்கு கேட்டு விடுதலை கொடுத்தாலும் ஜீவியத்தை மாற்ற மாட்டான் இந்த கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யும் கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேர்த்துக்குள்ள போய் தான் கக்கினதை திண்ணுகிறது போல கத்தனை என்ன பண்ணார் தெரியுமா இவன் சுதந்திர வழியா இருப்பதில்லை அந்த வார்த்தையை கத்த நிறைவேற்ற ஆரம்பித்தார் அவனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா அவனுக்கு நன்கொடை கொடுத்து அனுப்ப வச்சார் ஆதி இருபத்தி அஞ்சு ஆறுல பார்க்கும் பொழுது இருந்த மறுமலையாட்டின் பிள்ளைகளுக்கோ ஆபரகாம் நன்கொடைகளை கொடுத்து உயிரோடு இருக்கும் போதே அவர்களை அனுப்பிவிட்டான் போயிட்டானா எப்படி இருக்கும் அஞ்சாம் ஆபரகம் யாவையும் ஈசாக்கு கொடுத்து விட்டான் நன்கொடை தான் கொடுத்தான் என்ன அர்த்தம் தெரியுமா பரலோக ராஜ்ஜியம் கிடைக்கல எது கிடைச்சதே கத்திரை நம்புகிறவனோ செழிப்பான் ஒரு நன்மையும் குறைவுபடாது நாலு கார் இருக்கலாம் ரெண்டு கார் இருக்கலாம் மூணு வீடு இருக்கலாம் எல்லா வசதியும் உலகத்துல கொடுத்துட்டு இங்கேயே அக்கௌண்ட நெஞ்சிட்டாரு க்ளோஸ் பண்ணிட்டாரு நன்கொடை கொடுத்திருக்கிறார் உனக்கு சரி கார் கொடுத்தாச்சு நீ கொடுத்த காணிக்கைக்கு பதில உனக்கு நெஞ்சிருக்காரு கார் கொடுத்திருக்காரு வீடு கொடுத்திருக்காரு வாசல் கொடுத்திருக்காரு குடும்பம் கொடுத்திருக்காரு ஆனா எது கிடையாது நித்திய சுதந்திரம் இல்ல தாவீதி சொல்லுகிறான் நேர்த்தியான இடத்தில் எனக்கு என்ன கிடைத்தது பங்கு கிடைத்தது நிலையான சுதந்திரம் எனக்கு உண்டு எந்த சுதந்திரம் இருக்கா இல்ல நன்கூட வாங்கிட்டு போறியா காருக்காக எழுதிக்கிட்டு இருக்கியா வீடு கட்டில எழுதிக்கிட்டு இருக்கியா டெய்லி ஒரு சில சிஸ்டர்ஸ் வீடு இல்ல சொந்த வீடு இல்ல வடக வீடு இருக்கா அது வரைக்கும் புண்ணியம் நரிகளுக்கு குழிகள் உண்டு பறவைகளுக்கு கூடுண்டு மனுஷகுமார்னுக்கோ உனக்கு அப்படியே வச்சிருக்காரு நல்லதான வச்சிருக்காரு உனக்கு இருக்க முடியல இந்த வீட்டுல சொந்த சொ வீடு கடன் வாங்க வட்டிக்கு வாங்கியா போட்டாது கட்டு என்னத்தை கட்டி என்ன பண்ண போற நீ லோன் போட்டு கேட்டாலும் அந்த வீட்டு பத்திர பேப்பர் எங்க தான் இருக்கு அழகா ஒரு ஏழை விடுவான் வீட்டு வீட்டு வெளியே வந்துடுவேன் வந்துட வேண்டிதான் எதுக்கு இது ஒரு விசுவாசி சீட்டு பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு ஒர்க் பண்ற நல்ல விசுவ சீட்டு பழக்கம் என்ன பஸ்ட் சீட்டு யாருக்கா பிடிக்கிற ஆளுக்கு எவ்ளோ மூளை வேலை செய்து பாருங்க நீ பரவதுக்கு போக வேண்டியாலும் இந்த ரூட்ல போலாமா இவரு அது பாட்டுக்கு ரெண்டு மூணு லட்சக்கணக்கான சீட்டா நாலஞ்சு போட்டு வச்சிட்டாரு போட்டு எல்லாத்தையும் வசூல் யாருக்கு வந்துருச்சு ஐயாருக்கு வந்துருச்சு உடனே ஒரு இடத்த வாங்கி பெரிய வீடு கட்டிட்டான் பிரமாண்டமான வீடு பாதி கெட்டியாச்சு அப்போ ஒரு பிரதர் சொன்னாரு அப்ப உள்ள ஊழியர் இப்ப அவங்க சென்டர் பாசரா இருக்காரு அவர் அப்ப பிரதா எதுல்லாம் நீ லோன் போட்டு கட்டுறியா இல்ல இல்ல சீட்டு பிடிச்சி கட்டுற சீட்டு நீ போட்டு எடுத்து கட்டுறியா இல்ல இல்ல இல்ல நான்தான் சீட்டை பிடிக்கிறேன் பாடுறதே நான் சரி நீ பாடு இது பைபிளுக்கு ஒத்து வராத இல்ல இல்ல உடனே அவனுக்கு என்ன வந்து என்ன செய்யல என்ன என்கரேஜ் பண்ணல அப்படி அப்படின்ட்டு அவன் தூக்கப்பட்டான் சரி என்ன நடந்துச்சு தெரியுமா ஃபர்ஸ்ட் சீட் எடுத்தாச்சு பாதி வீடு கட்டியாச்சு ரெண்டாவது சீட்டு கட்டும் மூணு பேரு டிரான்ஸ்வர் பாடி புரிய எடுத்த பத்து பேரு ட்ரான்ஸ்பர் அது இவன் லீவ போட்டு மாசம் ஆனா யாருக்கு கொடுக்கணும் காசு இங்க பணம் கட்டினவங்கெல்லாம் காசு கொடுக்கணும் ஓடு தேரையும் விட்டுக் கொடுக்க முடியல சீட்டு பிடிக்கிறவங்க விட முடியாம பணத்தை பார்த்தா அந்த வீடு கட்டம் ஒண்ணு குட்டிச்ச ஒரு மாதிரி பூசாம வீசாம நிக்க வீடு பூசல என்னன்னு கேட்டா அதுக்கு முன்னாள் தம்பி நான் சொன்ன இந்த வேலையை செய்யாத நான் வாழ்க்கை முன்னேற்றத்தையே தடுக்கிற மாதிரி கடைசி என்னாச்சு தெரியுமா அந்த இடம் அந்த நிலம் எல்லாம் அரகுறையா வித்து விழுதி கொடுத்து இருக்கிற கடலாம் அடைச்சு நடந்து உட்காந்த அதுக்குதான் நான் நேற்று இந்த சீட்டு பிடிக்கிற வேலையே பண்ணாத ஒன்னு அவன் ஓடிடுவான் இல்ல நீட வேண்டி இருக்கும் நடக்கும் சண்டைய போட்டு அடிச்சு காசு பைபிள் தூட்டு ஆகுமா ஆகாது நீ நன்கொடை வாங்கிட்டு போயிடாத உலகத்தில் கார் கடை கட்டாலும் பரவாயில்ல பரலவும் கிடைக்கணும் வீடு கடை கட்டாலும் பரவாயில்ல எது கிடைக்கணும் நித்திய வீடு கிடைக்கணும் புரிஞ்சுக்கோ இவன் தான் ஒன்பதின் படி கொடுத்த முப்பத்தி ஏழின் படி யோசிப்பை சந்ததி தான் முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறின் படி இவங்க பிசினஸ் மேன் சபைக்குள்ள வந்து கூட நியாயாதிபதிகள் எட்டு இருபத்தி நாலு கடுக்கன் போட்டுக் கொண்டு திரிவாய் நியாயாதிபதிகள் எட்டு இருபத்தி நாலு பார்க்கும் பொழுது ஒரு யுத்தம் முடிந்தது கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்க இசைவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள் இருபத்தி ஆறுல பிறை சிந்தாக்குகள் ஆரங்கள் மீதியான ராஜாக்கள் பொறுத்துக் கொண்டிருந்த ரத்தாம்பரங்கள் ராஜாக்கள் யாரு அவங்கதான் இஸ்மையுடைய சந்ததி இஸ்மையுடைய சந்ததி தான் மீதியானது இவங்கதான் யோசிப்பை வாங்கினவர்கள் ஆதியம் சாரி சங்கீதம் எண்பத்தி மூணு நாலுல இருந்து வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமானவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமானவர்கள் இவங்கதான் இஸ்மவேலர் கடைசி வரைக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனுக்கும் நீ விரோதமாகவே உன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்துவிடக் கூடாது நீ இஸ்ம அதுல அஞ்சாம் வசனத்துல இஸ்மவேலர் என்று வார்த்தை வருகிறது இஸ்மவேலர் நமக்குள்ள இஸ்மவேல் இருக்கானா இஸ்மாயில் இருக்காரா இருக்காடி நாள் நம்ம பாதி இங்க வேடம் போடுறோம் பாதி அங்க வேடம் போடுறோம் சபையை விட்டு போக முடியல உலகத்துக்குள்ளேயும் போக முடியல என்ன பண்றது ஒரிஜினல் பூ வைக்க முடியாம பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு சுத்துறான் அப்படித்தான விட முடியல அவனுக்கு எதை விட முடியல உலகத்தை விட முடியல அதே நேரத்தில் பரலகம் போ சபையும் விட்டுட்டு போக முடியாது என்ன ஏச்சுனாலும் இங்கேதான் இருப்பான் முருமூறுத்து கூட இங்கேதான் கிடப்பான் ஒரு பதினஞ்சு சபைக்கு போனா நான் சிபிஎம் விசுவாசி எதையும் விட முடியல நீ இஸ்மவேலா இருந்தால் அபரகமையும் விட முடியல யாரையும் விட முடியல கடைசியில் நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் அபரகம் துரத்தி விட்டாலும் சாவுக்கு வந்துட்டான் நீ என்னதான் விசுவாசியா இருந்தாலும் இஸ்மவேலுடைய தொடர்பை துண்டிக்காவிட்டால் இஸ்மவேல் வந்து நிற்பான் விசுவாசத்தின் தகப்பன் தான் இருபத்தி அஞ்சு ஒன்பதுல அடக்கத்துல யாரு நின்னுட்டா விசுவாசத்தின் தகப்பன் ஆகி அடக்காரா நின்னாச்சு இஸ்மவேல் வந்துட்டானே சாவில் வந்து நிற்பான் மோசைய பாத்தீங்களா எ வல்லமையான மனுஷன் செத்துப்பிட்டான் நீங்க எப்படி வரலாம் எப்படி தூதர்கள் வரலாம் இவன் மனம்பதிரி பேசினவனாச்சு போகாதவனாச்சே வாக்குத்திறைவேற்ற இடம் கொடுக்காதவனாச்சே இவங்க இவனுக்கு எப்படி நீங்க அடக்காரதைக்கு வரலான்னு வந்து நின்னானே சாவுல யாரு நிக்கா பிசாசு வந்து நிக்க போறானா நீலா இருக்க கூடாது எல்லாரும் கண்கலை மூடுவோம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் இரண்டாவது மூணாவது கூட்டம் நல்ல நீங்க இந்த பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி இதுக்கி வச்சுட்டு பைபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கதாவே எனக்குள்ள இருக்கிற இஸ்மவேலை நான் இன்னைக்கு வழிபடுத்த வைக்கிறேன் எல்லாரும் கண்களை நீங்க கண்களை மூடி மூலங்கால் படிக்கிறீர்கள் நான் இதை ரிப்பீட் பண்றேன் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது இருந்தால் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் ஒன்று நீ ஆபரகமுடைய பிள்ளையாயிரு இல்லாவிட்டால் ஆகாருடைய பிள்ளையாயிரு ஒன்று காணானுரியவனாயிருத்தால் எகிப்துரிய ஒன்று விசுவாசி ஆயிரு இல்லாவிட்டால் அடிமையாயிரு ஒன்று ஆவியிலிரு இல்லாவிட்டால் மாம்சத்திலரு நீ இரண்டும் இணைந்து செயல்படாதே ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் புறப்படல் ஆகாது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது உன்னை குறித்தம் என்ன உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன நீ பரிசுத்தவனா இருப்பாய் என்று திட்டமா இல்லாவிட்டால் நீ துஷ்டனா இருப்பாய் என்று தேவையான கை மற்றவர்களுக்கு விரோதமா இருக்கிறதா இல்லாவிட்டால் எல்லாரோட சமாதானமா இருக்கிறதா உனக்காய் ஒரு கூட்டம் ஜெபிக்கிறார்கள் அநேக விசுவாசிகள் பரிசுத்த வாங்க ஜெபம் உன்னை தாங்கி வருகிறதை மறந்து போகாதே நீ பண்ணின விருத்த அர்த்தம் உனக்கு தெரியுமா நீ பண்ணின பிரதிஷ்டின் ஜீவியத்தை நீ காத்துக்கொண்டாயா அதற்கேற்ற வாழ்க்கை நீ வாழ்கிறாயா பரிகாசத்துக்கு இடம் கூட அகங்காரமும் இடும்புமாய் ஜீவிக்காதே எங்க இயேசு வருகிறார் என்று கேள்வி கேட்டு விடாதே சுய இச்சைகளின்படி நடக்காதே துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்காதே உன் கட்டுகள் பலத்து போக இடம் கூடாதே உன் சுதந்திரம் போய்விட்டும் நீ இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருப்பாயினால் நீ பரிதவிக்கப்படத்தக்கவன் சுதந்திரம் போய் நீ இந்த சபையில் இருந்து பிரயோஜனம் இல்லை நீ நன்கொடை பெற்றுக் கொள்ளும் அழைக்கப்பட்டவன் அல்ல நீ சுதந்திரவாளி ஒளியில் உள்ள பரிசுத்த வாங்களுடைய சுதந்திரத்தில் இந்த உலகத்தில் நீ எப்படி பங்கடைந்தாயோ அதுபோல நித்தியத்திலும் நீ பங்கடைய வேண்டும் உன் நிமித்தம் ஊழியர்கள் துக்கப்படக்கூடாது உன்னுடைய பெற்றோர்கள் துக்கப்படக்கூடாது சாகு நிலவரத்துக்கு போன உன்னை மரணத்தை நோக்கி போன உன்னை கத்தறி இறக்கம் பாராட்டி உன்னை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் மறுபடியும் நீ வில்வித்தை காரணாய் மற்ற காயப்படுத்துகிற நபராய் மாறி போகாதே தெய்வீக ஜீவியத்தை விற்று போடாதே தேவ ஜனங்களுக்கு உரோதமாய் தேவனுக்கு உரோதமாய் எழும்பாதே ஆமேன் எல்லாரும் தாழ்த்துவோம் கொஞ்ச நேரம் நேரம் மிகவும் குறைவு முடிந்தால் கண்களை மூடுங்கள் முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள் முடிந்தால் தேவனோடு உறவாடுங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் வசனத்துக்கு நடுங்குங்கள் தாழ்த்தி சமர்ப்பியுங்கள் அன்றைக்கும் இஸ்மவேலுக்கு கத்தர் இறங்கினார் அவன் சத்தத்தையும் கேட்டார் இன்றைக்கு நீ தேவனை நோக்கி அபயமிடு உன் சத்தத்தை கேட்டு இறங்குவார் மறுபடி நீ தோல்விக்கு போகாதே ஒன்று மாத்திரம் எனக்கு புரியும் கத்தர் சபையை நேசிக்கிறார் நேசிக்கிறார் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய ஆவி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சுத்திகரிப்பு சான்ஸ் கிடைத்ததே கத்துடைய இறக்கத்தின் ஐஸ்வர்யம் அவருடைய கிருமையின் ஐஸ்வர்யம் உன்னை சுத்திப்பு கத்தியை எடு விருத்த சேதனம் பண்ணு உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டியது அகற்றப்படட்டும் ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார் எலும்பி நின்று கொண்டிருக்கிறார் உன்னோடு கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் சரியான அறிக்கை இடுவாயாக பாதியை விழுங்கிவிடாத சர்வாங்க தகன வழி ஆய் ஒப்பு போட்டிருக்கிற திட்டம் கத்தருக்கு தெரியும் அதை கத்தர் உடைப்பார் ஒன்று நிச்சயம் இனி கத்தர் நடத்தப் போகிறார் உன் செய்யமாய் உன்னை விடப்போகிறது இல்லை உன் வழியில் உன்னை அனுமதிக்கப் போகிறது இல்லை இனி தன் வழியில் உன்னை நடத்தப் போகிறார் சபைக்குள் வந்து இன்னும் துஷ்டத்தனம் போகவில்லையா சபைக்குள்ள வந்தும் இன்னும் இடும்புத்தனம் பரியாசம் அகங்காரம் போகவில்லையா சபைக்குள்ள வந்தும் நீ இன்னும் வில்வித்தையில் வல்லவனாகவே இருக்கிறாயா சபைக்குள்ளே வந்தும் நீ இன்னைக்கும் நீ பரியாசக்காரனாக இருக்கிறாயா சபைக்குள்ளே வந்தும் உன்னுடைய கை மற்றவர்களுக்கு விரோதமா இருக்கிறதா தாழ்த்து தேவன் இரக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் நீ அறிக்கை செய்து உட்காரும் பொழுது உன் மனதில் இருக்கிற பாரம் நீங்கும் அப்படியானால் நீ சரியான அறிக்கையை செய்திருக்கிறாய்